ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வர்ற வரிசையில் சந்தியோபாசனம் அப்படிங்கிறத விரிவாக பார்த்துன்னு வரோம் சந்தியாஹீனா அசுச்சிரித்யம் அனர்ஹா சர்வகர்மசூ அப்படின்னு ரிஷிகள் நமக்கு சந்தியாவந்தனத்தை பண்ணாமல் நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது அப்படின்னு வலியுறுத்தி நமக்கு காண்பிச்சுருக்கா அடிப்படையாக உள்ள தர்மம் இந்த சந்தியாவந்தனமுறது அத்தனை பேருக்கும் உண்டு இந்த சந்தியாவந்தனங்கிறது ரொம்ப முக்கியம் அதை விடவே கூடாது எந்த ஒரு காரணத்திலையும் சந்தியையை விடக்கூடாதுன்னு ரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்கா இந்த சில சமயங்களில் சில காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு ரிஷிகள் நமக்கு சொல்கிற ஆனால் சந்தியாவந்தனம் மட்டும் விட்டே போகாது ராஷ்டிரக்ஷோபே நிருபாக்ஷிப்தே ரோகார்த்தோ சாவசூத்தகே சந்தியாவந்தன விச்சித்தி நதோஷாய கதாச்சனா அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிக்கிறார் தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்கிறது அதாவது நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள்லாம் சரியான நேரத்தில் செய்யணும் ராட்சோபே அப்படி தேசத்தில் குழப்பமாக இருக்குது அப்படின்னா அந்த சமயங்களில் நாம் கர்மாக்கலை செய்யக்கூடாது ட்ரிபாக்ஷிப்தே ராஜாக்களுக்கு குழப்பமாக இருக்குது அல்லது ராஜாங்கத்தில் ஒரு முக்கியமான பதவியில் உள்ளவா ராஜா காலமாயிட்டார் அப்படின்னா அந்த சமயங்களில் நாம் கர்மாக்கலை செய்யப்படாது ரோகார்த்தவும் அல்லது வியாதிப்பீடையாக இருக்குது அல்லது ஆர்த்தம் கஷ்டங்கள் ஜாஸ்தியாக இருக்குது அல்லது ஆசோச்சமாக இருக்குது தீண்டலாக இருக்குது அல்லது குழந்த பிறந்து விறத்தியாக இருக்குது இது மாதிரி சமயங்களில் நாம் கர்மாக்களை செய்யப்படாது எந்த கர்மாவையும் ஆனால் சத்தியாவந்தனத்துக்கு மட்டும் அப்படி இல்லை சந்தியாவந்தன விச்சித்தி நதோஷாய கதாச்சனா சந்தியாவந்தனங்கிறது விட்டே போகாது சுச்சிருவாப்பி அசுச்சிருவாப்பி காலே சந்தியாம் சமாச்சரையேத் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கேன் மடியாக இருந்து இருக்க சரி விழுப்பாக இருந்தாலும் சரி அந்த காலத்துக்கு முக்கியத்துவம் அந்த காலத்திலே நாம் சந்தியாவந்தனத்தை செய்துவிடணும் சந்தியாவந்தனத்தை விடவே கூடாது அவ்வளோ முக்கியமான ஒரு அனுஷ்டானம் இந்த சந்தியாவந்தனம்ங்கிறது அதுதான் மகாபாரதத்தில் யுத்தம் நடக்கிற பொழுது கூட சந்தியா காலம் வர்ற பொழுது யுத்தத்தை அப்படியே நிறுத்திட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு மேற்கொண்டு யுத்தம் ஆரம்பித்து நடந்ததுன்னு மகாபாரதத்தில் வருது ஏன்னா சந்தியாவந்தனத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அந்த சந்தியாவந்தனத்தில் பிரதானம் அங்கம்னு ரெண்டு இருக்குது எந்த ஒரு கர்மாவை நாம் எடுத்துட்டாலும் கூட பிரதானம் அங்கம்னு ரெண்டு உண்டு அதாவது நம்முடைய உடம்பையே எடுத்துட்டால் கை கால் மூக்கு நாக்கு கை இவைகளெல்லாம் கன்று இவைகளெல்லாம் அங்கம்னு சொல்கிறோம் அப்போ பிரதானம் என்ன அப்படின்னா ஆத்மா அதுதான் பிரதானம் ஜீவன் பிராணம்தான் பிரதானம் பாக்கி அனைத்தும் அங்கங்கள்னு பேர் அதே போல தான் எந்த ஒரு கர்மாவை எடுத்துட்டாலும் பிரதானம் அங்கம்னு ரெண்டாக பிரித்து நமக்கு கொடுத்துருக்கா இந்த சந்தியாவந்தனத்தில் எடுத்துட்டால் நாலு பிரதானம் அர்க்ய பிரதானம் காயத்ரி அவாகனம் காயத்ரி ஜபம் உபஸ்தானம் இவை நாளும் பிரதானம்னு பேர் இந்த நாளும் விட்டு போகவே கூடாது எப்பொழுதுமே இந்த நாளும் விட்டு போகக்கூடாது அந்த வருஷம் மாறக்கூடாது இதான் பிரதானத்துக்கு உள்ள கட்டுப்பாடுகள் இப்போ ஸ்ராத்தத்தில் எடுத்துருந்தாலும் கூட மூணு பிரதானம் அக்னோகரணம்னு சொல்லக்கூடியதான ஹோமம் பிராமண போஜனம் பிண்ட பிரதானம் இது மூணும் ஸ்ராத்தத்தில் பிரதானம்னு பேர் இது மூணும் விட்டு கூடாது. அந்த வரிசை மாறக்கூடாது பாக்கி எல்லாத்துக்கும் அங்கம்னு பேர் இப்போ சந்தியா வந்தனத்தில் ஆச்சமனத்தில் இருந்து ஆரம்பித்து ஆச்சமணம் சுக்லாம்பரதனம் அப்புறம் மார்ஜனம் புரோக்ஷனம் வரிசையாக பண்ணிகிட்டே வரும் இவைகளுக்கெல்லாம் அங்கம்னு பேர் இந்த அங்கங்களில் கொஞ்சம் முன்ன பின்னே போயிடுத்து மாறிப்போயிடுத்து அப்படின்னா அதுக்கு பரிகாரம் உண்டு பிரதானம் மாறிப்போயிடுத்துன்னா அதுக்கு பரிகாரம் கிடையாது பண்ண வேண்டிதான் சந்தியாவந்தனத்தை அர்க்கம் சரியான முறையில் செய்யலைன்னா திரும்ப சந்தியாவந்தனம் பண்ணணும் காயத்ரி ஆவாகனம் சரியான முறையில் பண்ணலேன்னா திரும்ப சந்தியாவந்தனம் பண்ணணும் காயத்ரி ஜபம் சொன்ன முறையில் நாம் செய்யலைன்னா திரும்ப சந்தியாவந்தனம் பண்ணணும் உபஸ்தானம் பண்ணலன்னா திரும்ப ஆச்சவணத்துலேருந்து ஆரம்பித்து சிந்தியாவந்தனத்தை பண்ணணும் இந்த அங்கங்களில் ஆச்சவணங்களில் கொஞ்சம் விட்டு போயிடுது அங்கங்கள் தொடர்றதுக்கு விட்டு போயிடுது அப்படின்னா அதற்கெல்லாம் பரிகாரம் உண்டு அப்படி இந்த பிரதானத்துக்கு விட்டு போகவே கூடாது இந்த பிரதானம் அப்படி பிரதானம் அங்கம்னு நமக்கு பிரித்து கொடுத்துருக்கா ரிஷிகள் அதில் நாம் இந்த சந்தியா இந்த நாலு பிரதானத்தை பற்றி முதல்ல விரிவாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது இந்த சந் இது எப்படி செய்யணும் இது செய்யறதுனால நமக்கு என்ன பலம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இவைகளுக்காக உள்ள சரித்திரத்தையும் நாம் பார்க்க போகிறோம் இது அனைத்துக்கும் கதைகள் இருக்குது புராணங்கள்லேன்னு நான் அப்பப்போ அடிக்கிறேன் நிறையா சொல்லியிருக்கேன் ஆச்சவணத்திலேருந்து ஆரம்பித்து அத்தனைக்கும் கதைகள் இருக்குது புராணங்கள் அப்படி பார்க்கணும் புராணத்தை பகவத் சரித்திரத்தை சொல்கிறது பகவன் நாமாவை சொல்கிறதுங்கிறத மாத்திரமாக பார்க்கப்படாது புராணங்களை நமக்கு அதிலிருந்து தர்மம் தெரியணும் அதுதான் புராணத்தினுடைய எண்ணம் அதற்காகத்தான் புராணங் பண்ணுறார் வியாசாச்சாரியார் இத்திஹாச புராணாபியாம் வேதம் சமுபிரம்மேத் இத்திஹாசம் புராணங்கள் வேதத்தினுடைய பொருளை நமக்கு விரிவாக காண்பிக்கிறது அப்படின்னு வியாசரன் நமக்கு சொல்லியிருக்கார் அப்படி பார்க்கணும் புராணங்களை அதில் இந்த சந்தியாவந்தனத்துக்கு என்ன பலம் அப்படின்னு கேட்டால் சகலம் பத்ரமஸ்ணுதே அப்படின்னு வேதம் சொல்கிறது அனைத்து மங்களங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பலம் இந்த சந்தியாவந்தனத்துக்கு வேதமே நமக்கு காண்பிக்கிறது அனைத்தும் நமக்கு நல்லதாகவே நடக்கும் நாம் மனசில் என்னென்னலாம் சங்கல்பிக்கிறோமோ நமக்கு என்ன காமனிகள் இருக்கோ அத்தனையும் சித்திக்கும் சந்தியாவந்தனத்தினாலே அப்படின்னு வேதம் சொல்கிறது இதுதான் சந்தியாவந்தனத்துக்கு பலம் அதில் பிரதானமான அர்க்கத்தை நாம் முதல்ல பார்க்க போகிறோம் பிறகு அதற்கான உள்ள சரித்திரத்தை பார்க்க போகிறோம் இந்த அர்க்கப்பிரதானத்துக்கு வேதமே நமக்கு சொல்லிக் கொடுக்குறது இந்த அர்க்யத்தை எப்படி பண்ணணும்னு பிரம்மவாதின பூர்வாபிமுக சந்தியாயாம் காயத்ரிஜாபிமந்திரிதாக ஆபபூர்வம் விக்ஷிபந்தி அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது கை நிறைய ஜலம் எடுத்துட்டு காலம்புற கிழக்கு நோக்கியும் மாத்தியான்கத்தில் அதே போல் சூரியனை நோக்கியும் சாயங்காலம் மேற்கு நோக்கியும் இந்த அர்கிய பிரதானத்தை பண்ணணும் காயத்ரி அபிமந்திரித்தாக கையில் உள்ள தீர்த்தத்தை எடுத்துட்டு காயத்ரிய சொல்லி சூரியன் இருக்கிற திக்கை நோக்கி வீசணும் ஆப்ப ஊர்துவம் விக்ஷிபந்தி அப்படி ஜலத்தை அப்படி தான் பண்ணணும் இந்த அர்க்கிய பிரதானத்தை காலம்பர காலம்பரையும் மத்தியானமும் நின்னு அர்கப்பப்பிரதானம் பண்ணணும் சாயங்காலம் உட்கார்ந்து இந்த அர்க்கப்பிரதானத்தை பண்ணணும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு பிரித்து கொடுத்துருக்கா அப்படி பண்ணணும் இந்த அர்க்கத்தை அதுக்கு முன்னாடி உள்ள அங்கங்களெல்லாம் முதல்ல பண்ணிக்கணும் ஆசபனத்திலிருந்து ஆரம்பித்து சுக்லாம்பரதனம் பிராணாயாமம் அவைகள்லாம் முன்னாடி பண்ணிண்டு அவைகளுக்கெல்லாம் அங்கமனு பேர் நமக்கு சுத்தியை கொடுக்கறதுக்காக பண்ணிக்கிறது அதெல்லாம் முதல்ல பண்ணிண்டு நாம் சுத்தனாக அதற்கப்புறம் இந்த அர்கப்பிரதானத்தை பண்ணணும் இந்த அர்கப்பிரதானத்தை எப்படி கையில் ஜெலம் எடுத்துகிட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத விரிவாக அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்